பள்ளியில் சளியை கண்டார்கள் அது அவர்களின் முகத்தில் தெரிந்தது அவர்கள் எழுந்து தன் கையால் சுரண்டினார்கள் பின்பு அவர்கள் உங்களில் ஒருவர் தன் தொழுகையில் நின்றால் தன் இறைவனிடம் அவர் பேசுபவர் போலாவார் அவருக்கும் கிபிலாவுக்கும் இடையே அவரின் இறைவன் உள்ளானான் எனவே உங்களில் ஒருவர் கிபிலாவின் இடல் புறமோ தன் காலுக்கு கீழோ துப்பட்டும் என்று கூறினார்கள் பின்பு தன் மேலாடையின் ஒரு பகுதியை பிடித்து அதில் எச்சிலை துப்பினார்கள் பின்பு அதை ஒன்றோடு ஒன்றுதாக இணைந்து கசக்கினார்கள் அல்லது இவ்வாறு செய்து கொள்ளட்டும் என்றும் கூறினார்கள் புகாரி நான்கு பூஜ்ஜியம் ஐந்து முஸ்லிம் ஐந்து ஐந்து ஒன்று